प्रसन्नं बोधस्वरूपं आनंदमानंद प्रसन्नम बोधस्वरूप निज भावयुक्त योगींद्रमीढ़ वैद्यम श्रीचिभवानंद नमा ओ मधान अभिप्रायम जनक பெரும்பாலான ஜனங்கள் எப்படியும் வாழலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சில ஜனங்கள்தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மனம் போன போக்கிலே வாழக்கூடிய ஜனங்கள்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் மனசு போனபடி போகக்கூடாது பெரியவர்களெல்லாம் சொன்னபடி மகான்கள் சொன்னபடி நாம் சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஜனங்கள் மிகவும் குறைவான பெயர்களே ஆனால் குறைவான ஜனங்களாக இருக்கிற அவர்கள் மற்றவர்களுடைய நோக்கிலே துன்பப்படுவதைப் போல தெரிந்தாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்கினால் மனம் சரியாக இருக்கக்கூடிய தன்மையினால் அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாகவும் அதனால் பாதிக்கப்படாதவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது பரமசத்தியம் ஒருவேளை நான் நல்லவனாக இருப்பதால் தான் கஷ்டப்படுகிறேன் என்று எவனேனும் சொல்வானே அவன் உண்மையில் நல்லவன் இல்லை என்பதுதான் அர்த்தம் நல்லவனுக்கு கஷ்டம் வர முடியாது வரும் வந்தாலும் அந்த கஷ்டம் கஷ்டமாக இருக்கிறது என்று அவன் சொல்ல இறைவனுடைய திட்டம் அப்படி என்று அதை ஏற்றுக்கொள்வானே தவிர அதை கஷ்டமாக அவன் நினைக்க இது மிக மிக சத்தியமான விஷயம் நிறைய பேர் நினைக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு தான் நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இருக்குது சம்பாதிக்கணும் நிறைய சுத்தணும் இஷ்டத்துக்கு சாப்பிடணும் இஷ்டத்துக்கு கேளிக்கைகளில் ஈடுபடணும் இப்படி இருந்தால் சந்தோஷம் இதுக்காகத்தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் ஆகையினால வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை அனுபவிப்பதற்கே நன்றாக இந்திரிய சுகங்களை அனுபவிப்போம் காதால் நிறைய பாடல்களை கேட்போம் மூக்கால் மனங்களை முகருவோம் நாக்கால் சுவையான பதார்த்தங்களை சாப்பிடுவோம் தொடு உணர்ச்சியினால் இன்பங்களை அனுபவிப்போம் இப்படி ஒரு சிலர் அனுபவிப்பதற்காகத்தான் வாழ்க்கை கடவுளோ ஆன்மீகமோ இவைகளெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் பிரயோஜனமே இல்லாதவைகள் ஏதோ தப்பிப்பதற்கான உபாயங்கள் போல இருக்கிறது சோம்பேறிகளின் திருக்கூட்டம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் ஒரு சிலர் அவர்களிடத்தில் நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம் வாழ்க்கையில் சுகம் மாத்திரமே அனுபவமாக இருக்கிறதா என்று உண்மையில் வாழ்க்கை வாழ்வதற்கே சுகங்களை அனுபவிப்பதற்கே என்பது நியாயமாக உங்களுக்கு தோன்றுகிறது வாழ்க்கையில் சுகம் மாத்திரம்தான் இருக்கிறதா இன்னொரு பகுதி இருக்கிறதா இல்லையா அதை உங்களால் மறுக்க முடியுமா இன்னொரு பகுதி என்ன துக்கம் இருக்கிறது மிகவும் சுவையான பதார்த்தங்களை அதிகமாக சாப்பிட சாப்பிட உடலுக்கு நோய் வருகிறது இன்னும் இது போன்ற எத்தனையோ துன்பங்களும் வாழ்க்கையில் இருக்கிறது வாழ்க்கை அனுபவிப்பதற்கே என்று சொல்லுகிற ஜனங்களிடம் நாம் இந்த கேள்வியை கேட்கிறோம் வேறு யாரிடம் வேண்டாம் நம் மனமே அப்படி நினைக்குமானால் அந்த மனதிற்கே நாம் சொல்ல வேண்டிய விஷயம் இது நம் மனசே நினைக்கக்கூடும் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் அனுபவி அனுபவி ராஜா அனுபவி என்று சொல்லுவோமே ஆனால் இன்னொரு அனுபவத்தையும் அனுபவி ராஜா அனுபவி என்று சொல்லுகிற தைரியம் வேணும் சுகத்தை மாற்றம் அனுபவி ராஜா அனுபவி என்று சொன்னால் போதாது துக்கத்தையும் அனுபவி ராஜா அனுபவி என்று சொல்ல தெரிய வேண்டும் அப்படி சொல்லுவதற்கு தைரியம் இருக்குமே ஆனால் முடியுமே ஆனால் கடவுள் தேவையில்லை கடவுள் நம்பிக்கை அவசியமில்லை ஆனால் அது முடியாது சுகத்தை மாத்திரம் அனுபவிக்கலாம் என்று நினைப்பார்களே ஆனால் துக்கம் என்கிற மற்றொரு பகுதி வரும்பொழுது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுகத்தை எவ்வளவு ஆர்வமாக அனுபவித்தோமோ அப்படியே துக்கத்தையும் ஆர்வமாக அனுபவிக்க யாரும் தயாராக இல்லை சுகத்தில் மாற்றம் ஆர்வமாக அனுபவிக்கிறோம் ஆனால் துக்கம் விட்டுடுமா என்ன இந்த உலகத்தில் துக்கமே படாத மனிதர்கள் யாரேனும் உண்டா வெறும் பூரண சுகத்தை மாற்றம் அனுபவித்த ஜனங்கள் யாராவது ஒருத்தராவது இருக்க முடியுமா முடியவே முடியாது கடவுளே அவதாரம் பண்ணுற பொழுதும் கஷ்டப்படுறதாகத்தான் படிக்கிறோம் புராணங்களில் ராமர் கஷ்டப்பட்டார் கிருஷ்ணர் கஷ்டப்பட்டார் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிரமம் வந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது யாருக்கும் இதுல அபிப்பிராய பேதமே கிடையாது இரண்டாவது கருத்து கிடையாது அதாவது வாழ்க்கையில் எல்லோரும் யாராவது ஒருத்தராவது ஒரு முழுக்க முழுக்க சுகத்தையே அனுபவிக்கிறார்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது ிகளுக்கும்ூட துன்பம் உண்டு துன்பத்தை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை எனவே துன்பம் இல்லை என்று சொல்லுகிறோமே தவிர எல்லோருக்கும் இன்பத் துன்பம் சமானம் ஆக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால் கடவுளை சார்ந்திராமல் நாம் வாழ முடியாது உண்மையான நிம்மதியோடு வாழ முடியாது கடவுளை விட்டு நாம் ஏதோ பணம் பதவி புகல், வீடு வசதி தனம் தானியம் இவைகளால் மாத்திரம் நாம் திருப்தி அடைந்துவிட முடியாது ஆனால் ஜனங்கள் பெரும்பாலான ஜனங்கள் மகா முட்டாள்களான ஜனங்கள் பெரும்பாலான ஜனங்கள் இதில் தான் மயங்கி போகிறார்கள் அந்த ஆளுக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் இருக்குது ஆகையினால் அவன் நிம்மதியாக இருக்கிறான் என்று இவன் நினைத்துக்கொள்கிறான் அந்த முப்பத்தஞ்சு கோடி ரூபாயை காப்பாற்றத்துக்கு அந்த ஆள் படுற பாடு யாருக்கு தெரியும் இப்படி எல்லா விஷயத்திலும் பார்க்கும் பொழுது நமக்கு சுகமும் துக்கமும் என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருப்பதால் வாழ்க்கை சுகத்தை மாற்றம் அனுபவிப்பதற்கு அல்ல துக்கத்தையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டி இருக்கிறது எனவே இந்த சுகத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் விடுபட வேண்டுமானால் நமக்கு ஈஸ்வர சிந்தனை அவசியம் வேண்டும் ஈஸ்வர சிந்தனை இல்லாதவர்களுக்கு ஈஸ்வர சிந்தனை கடவுள் சிந்தனை இல்லாதவர்களுக்கு வாஸ்தவமான நிம்மதி கிடைக்காது ஆகையினால்தான் பெரியவர்கள் காலங்காலமாக கடவுள் நம்பிக்கையை மக்கள் மனதிலே ஊட்டி கடவுளை சார்ந்திருங்கள் அதனால்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே அடிப்படையில் தான் நானும் சொல்லுகிறேன் பெரியவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்லுகிறேன் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் கடவுளை சார்ந்திராதவனுக்கு உண்மையான சந்தோஷம் கிடையாது அவனால் தான் இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்க முடியும் சுகம் வரும் பொழுதும் அவனால் சஞ்சலப்படாமல் இருக்க முடியும் துக்கம் வரும்பொழுதும் அவனால் சஞ்சலப்படாமல் இருக்க முடியும் பெரும்பாலான ஜனங்கள் சுகத்தினாலும் சஞ்சலப்படுகிறார்கள் துக்கத்தினாலும் சஞ்சலப்படுகிறார்கள் சுகம் வரும்போது குதிக்கிறோம் இல்லையா தான் சஞ்சலம் தலை கால் புரியாமல் குதிக்கிறோமே அல்பனுக்கு ஐஸ்வர்யம் வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைபிடிப்பான்பாங்க அந்த சுகம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி மனசு சமமாக இருக்கக்கூடிய நிலை நமக்கு வரணும்னா கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் இந்த கடவுளை சார்ந்திருப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது கடவுளை புறத்திலே விக்கிரகமாக வச்சு பூஜை பண்ணலாம் அப்புறம் கோவில் கோவிலாக செல்லலாம் நல்ல நூல்களையெல்லாம் படிக்கலாம் மகான்களோடு சத்சங்கம் அவர்களிடத்திலே சம்பந்தம் வைத்து கொண்டு கடவுளை பற்றிய விஷயங்களை அவர்களிடமிருந்து கேட்கலாம் இப்படி கடவுள் சம்பந்தப்பட்ட நாடகங்களை பார்க்கலாம் இப்படி கடவுளோடு தொடர்பு வைத்து வாழ்க்கை அமைகின்றவனுக்கு ஒரு நாளும் பிரச்சனை வராது பிரச்சனை வராது என்றால் பிரச்சனைகளால் அவன் பாதிக்கப்படாத நிலையை அடைவான் நாம் இந்த அந்தர்யோகத்திலே பட்டினத்தார் பாடல்களை எடுத்துக்கொள்கிறோம் பட்டினத்தார் பாடல்களெல்லாம் மிகவும் வலுவாக மனதிலே பதியக்கூடிய வண்ணம் இருக்கிறது பட்டினத்தாரை பற்றி உங்களுக்கு தெரியும் பெரிய பணக்காரன் சாதாரண பணக்காரன் இல்லை பெரிய வைர வியாபாரி அவருடைய கதையில் அவருடைய வாழ்க்கை கதையில் வருகிறது அவர் ஒரு நிலையிலே உலக வாழ்க்கையினுடைய தன்மையை புரிந்து கொள்ளுகிறார் அந்த பையன் அவருடைய பையன் அப்பாவுக்கு ஆசை பணத்தாசை ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிந்து அவரை அவரிடத்தில் அறிவை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ வெகு தூரத்தில் வியாபாரம் பண்ண போகிறேன் என்று சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு வரும்பொழுது எல்லாம் ஒரே வீட்டுக்கு அனுப்பிச்சுருக்கிற வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கான் பையன் மூட்டை மூட்டையாக செல்வம் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தா நிறைய மூட்டையாக இருந்தது அதில் ஒரு மூட்டையை பிரித்து பார்த்தார் எல்லாம் வரட்டி சாணி வரட்டி இதைத்தான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக நம்ம பையன் சம்பாதிச்சான கோபம் அது மாத்திரம் இல்லை கோபத்தில் இருக்கிறார் அந்த வரட்டி அப்படியே இருக்குது அந்த அதுக்கிடையில் உங்கள் பையன் கொடுத்தான்னு சொல்லி ஒரு பட்டியை கொடுத்துட்டு போகிறாங்க அந்த பட்டியை திறந்து பார்த்தா ஒரு காதருந்த ஊசி ஒரு ஓலை அந்த ஓலையில் எழுதியிருக்கு காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கு காதருந்த ஊசியை கூட நீ சாகும்போது கொண்டு போக முடியாது காதருந்த ஊசியை யாரும் என்னோடதுன்னு கிளைம் பண்ண போகிறதில்ல அந்த ஊசியை கூட ஒன்றுத்துக்கும் உதவாத பொருளைக்கூட மற்றவர்களுக்கு பயன்படாத பொருளைக்கூட நீ எடுத்துக்கொண்டு போக முடியும் என்று நினைக்காதேன்னு அர்த்தம் அதை பார்த்த உடனே அவருக்கு வேறு எதோ வேகத்தில் போய் அந்த யாம் அந்த இதெல்லாம் தூக்கி எரிஞ்சார் அந்த வரட்டையெல்லாம் தூக்கி எரிஞ்சார் மனசில் அந்த ஞானம் வேறு இருந்தது எரிஞ்சு பார்த்தா அத்தனையும் அந்த வரட்டையை போட்டால் அதுக்குள்ளே அத்தனையும் நவரத்தனங்கள் உதருது அவன் சாணிக்கு சமானமாக வச்சுட்டு போயிட்டான் அந்த நவரத்தினங்கள் அப்போ இதுவருக்கு ஞானம் உண்டாச்சு அதற்கு பிறகு வீட்டை துறந்தார் சொந்தக்காரங்களெல்லாம் அவரை ரொம்ப பழித்தாங்க ஒரே ஊரில் மதிப்போடு இருந்தவர் சன்னியாசியாக போன உடனே ராஜாவே வந்து கேட்டான் உனக்கு என்ன இதனால் கிடைக்கிறதுன்னு கேட்டான் இ வந்து இதுவரைக்கும் நான் அரண்மனையில் உங்கள்கிட்ட கால் கெடுக்க நிற்பேன் வியாபாரத்துக்கு இப்போ நான் கோயிலில் நிம்மதியாக உட்கார்ந்துருக்கேன் நீ ஏன் முன்னாடி நிற்கிற இதுதான் நான் கிடைச்ச எனக்கு கிடைச்ச நன்மை நாரம் அதாவது நிம்மதி நமக்கு எல்லாம் ஆசை வர்றது எல்லாம் பண்றோம் கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை என்று புரிகிறது அப்பேற்பட்ட பட்டினத்தார் கோவில் கோவிலாக சென்று கடவுளையெல்லாம் வழிபட்டு அற்புதமான பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார் அந்த பாடல்களெல்லாம் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களுக்கெல்லாம் சாதகர்களுக்கெல்லாம் மிகவும் உபகாரமாக இருக்கிறது மிகவும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது ஆழ்ந்த சிந்தனையை தூண்டுவதாக இருக்கிறது எனவே அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் சொல்லுவதற்கு சிறிதளவு முயற்சிக்கப் போகிறேன் நிறைய பாடல் இருக்குது அதில் ஒரு சில பாடல்களை மாத்திரம் நான் கூறுவதற்கு முயற்சிக்கிறேன் ரொம்ப பிரசித்தமான பாட்டு இதெல்லாம் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்று இரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்று இரு பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உனக்கே உபதேசம் இதே மனசை பார்த்து சொல்றார் மனமே நான் உனக்கு உபதேசம் பண்ணுகிறேன் கேட்டுக்கொள் ஒன்றென்று இரு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது உண்டென்று இரு தெய்வம் உண்டென்று கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் கடவுள் நம் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக கடவுளே இல்லை என்று நாம் சொல்ல முடியாது இந்த உலகத்திலே எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியவில்லை தெரிந்திருக்கிற விஷயங்களே சிறிதுதான் அந்த விஷயங்களும் நமக்கு முழுமையாக தெரிந்திருக்கிறது என்று சொல்ல முடியாது நமக்கு எத்தனையோ ஞானம் இருக்கிறது அறிவு இருக்கிறது எல்லா ஞானமும் பூர்ணமாகவா இருக்கிறது எல்லாமே அரகுர தான் ஆகையினால இந்த அரகுர புத்தியை வைத்து கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவான கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறத நாம் விசாரமே பண்ண முடியாது மகான்கள் பெரியோர்கள் எது நமக்கு நல்லதோ அதைத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வார்த்தையை நம்புவது என்பது தவறு ஒன்றும் கிடையாது அவர்கள் நம்மை தவறான வழிக்கு கொண்டு போகப் போவது கிடையாது நம்முடைய புத்தியானது எல்லாவற்றையும் எடை போட்டு பார்க்கும் என்பது சத்தியந்தான் ஆனாலும் நம்முடைய புத்திக்கு அளவு இருக்கிறது மிகவும் குறுகிய தன்மை உடையது சுயநலம் உடையது இப்பேற்பட்ட புத்தியை கொண்டு போய் கடவுளை எப்படி அளக்கிறது எண்ணுதற்கு எட்டா எழிலார் என்கிறார் மாணிக்க வாசகர் கடவுளை வந்து நீ எண்ணி பார்க்க முடியாது உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நீ பேசாமல் அவனை சரணடை பிறகு எல்லாம் விளங்கும் என்கிறார்கள் நாம் எடுத்த அடுப்பிலேயே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அவர் இருந்தால் அவர் கருப்பாக இருக்கிறாரா சகப்பாக இருக்கிறாரா நெட்டையாக இருக்கிறாரா குட்டையாக இருக்கிறாரா அவர் எந்த இடத்துல இருக்கிறார் என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு ஏன் இந்த வேலையெல்லாம் நமக்கு அப்படிலாம் கேட்க தோணும் ஆனால் அவர் சொல்லுகிறார் நீ வந்து இந்த சந்தேகத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதே தெய்வம் உண்டு என்று இரு கண்டிப்பாக தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது தெய்வம்ங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் பிரகாஷம்னு அர்த்தம் ஒளின்னு அர்த்தம் தெய்வம் தெய்வங்கிறது சம்ஸ்கிருதத்தில் திவ் அப்படின்னு ஒரு தாத்து ஒரு வினையடி அதுலேருந்து வருகிறது பிரகாஷம்னு அர்த்தம் இதுலேருந்து தான் தேவர்கள்னு வந்தது தேவன்னாலும் தெய்வம்னாலும் தேவதா நாளும் எல்லாம் ஒரே அர்த்தம்தான் அப்போ இந்த தெய்வம் உண்டு என்று இரு தெய்வம்னு ஒன்று இருக்கப்பா அதனை விஸ்வாசம் வை எழுத்தெல்லாம் அகர முதல உலகு ஆதிபகவன் முதற்றே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை பரிபூர்ணமாக நீ விஸ்வாசம் வைக்க வேண்டும் இதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் நம்பினார் கெடுவதில்லை இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் கடவுளை நம்பும்படி வலியுறுத்துகிறது உன்னுடைய அறிவை கொண்டு கடவுளை இருக்கிறாரா இல்லையா என்று விசாரம் பண்ணாதே பிறகு விசாரம் பண்ணலாம் முதல் முதலில் உன் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் முதலில் இருக்கிறார் இல்லை என்ற வர்ச்சைக்கெல்லாம் இடம் தர வேண்டாம் வை தெய்வம் உண்டென்று இரு இவ்வுலகையெல்லாம் ஆளுகின்ற பிரகாசமான ஒரு பொருள் இருக்கிறது அறிவே வடிவான பொருள் இருக்கிறது கடவுள் சர்வஜன்னு சொல்கிறோம் கடவுளுக்கு எத்தனையோ லட்சணங்கள் சொல்கிறோம் வாலறிவன்னு வள்ளுவர் சொல்கிறார் சமஸ்கிருதத்தில் சர்வஜன்னு சொல்கிறோம் இந்த சர்வஜன்கிறதுடைய அர்த்தம் எல்லாம் தெரிந்தவர்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா விதமான அறிவும் கடவுளுக்கு உண்டு எப்படி ஒரு துணியை நெய்கின்றவனுக்கு துணியை பற்றிய அறிவு இருக்குமோ நகையை செய்கின்றவனுக்கு நகையை பற்றிய அறிவு இருக்குமோ அதுபோன்று இந்த உலகத்தை படைக்கின்றவனுக்கு உலகத்தை பற்றிய அறிவு இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது கடகர்த்தா கடக்ஞ படகர்த்தா படக்ஞா சர்வஸ்ய கர்த்தா சர்வஜா குடத்தை செய்பவனுக்கு குடத்தை பற்றிய அறிவு உண்டு துணியை துணியை பற்றிய அறிவு உண்டு அனைத்தையும் செய்பவனுக்கு அனைத்தையும் பற்றிய அறிவு உண்டு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது என்னால் கட்ட கர்த்தான்னு சொன்னால் குடத்துக்கு கர்த்தா பட்டகர்த்தான்னா துணிக்கு கர்த்தா செய்யணும் அது மாதிரி சர்வஸ்வ கர்த்தா சர்வஜா எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருக்கிறவன் அவன் எல்லாம் தெரிந்தவன் அதனால் அறிவுங்கிறது எல்லாவற்றையும் விளக்குகிறது இருட்டையும் வெளிச்சத்தையும் எது விளக்குகிறதோ அதே இது அறிவு தானே விளக்குகிறது கனால் பார்க்குறோம் இது இருட்டாக இருக்குது இது வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு எது விளக்குகிறதுனா அறிவு ஆகவே இருளையும் ஒளியையும் எது ஒளிர்விக்கிறதோ அது வந்து நாம் ஒளிக்கு ஒளி இருளையும் பிரகாசிக்கக்கூடியது அப்படிலாம் இருளை வெளிச்சம் பிரகாசிக்கிறது வெளிச்சத்தை எது பிரகாசிக்க செய்கிறது அறிவு பிரகாசிக்க செய்கிறது அதனால் கடவுளை வந்து வாலறிவன் பேரறிவுடையவன் இப்படிலாம் சொல்கிறோம் அதனால் தெய்வம் உண்டென்று இரு எல்லா உயிர்களை பற்றியும் உயிர்களை பற்றியும் அறிவை உடைய ஒருவன் இருக்கிறான் சர்வஜன் ஒருவன் இருக்கிறான் சர்வசக்திமான் ஒருவன் இருக்கிறான் இதை விஸ்வாசம் வை ஆனால் அதில் ஒரு விஷயம் தெய்வம் உண்டென்று இரு இது ஒரு பதம் அவர் பாட்டில் வரிசையாக சொல்கிறேன் ஒன்றென்று இரு அப்புறம் வேணால் எழுதி போட சொல்கிறேன் ஒன்றென்று இரு உண்டென்று தெய்வம் உண்டென்று அந்த தெய்வம் உண்டென்று முதல்ல எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒன்று என்று அந்த தெய்வம் ஒன்று தான் நம்ம வந்து விஷ்ணு சிவன் பிரம்மா சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி மகாலக்ஷ்மி இது சரஸ்வதி இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் முருகன் விநாயகர் எத்தனையோ ரூபங்களில் பகவானை கும்பிடுறோம் இதெல்லாம் ரூபேதம் நத்து தேவபேத எல்லாம் உருவங்களில் தான் வேற்றுமை கடவுளில் வேற்றுமை கிடையாது கடவுள் ஒருவரே அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் கடவுளை பல்வேறு வடிவங்களில் வணங்குறோம் நம்ம மனசுக்கு வெரைட்டிஸ் எல்லாம் பிடிக்கும் அது மனசுனுடைய தன்மை நமக்கு வந்து ஒரே அரிசி மாவை எத்தனை பதார்த்தங்களாக சாப்பிட்றோம் நாம் எத்தனை விதமான உணவாக மாற்றி சாப்பிட்றோம் நமக்கு ஒரு இன்னும் தினோ இட்லியாக போட்டால் நமக்கு பிடிக்கிறது இல்லை தினமும் தோசையாகவே போட்டாலும் பிடிக்காது ஒரு நாளைக்கு இட்லி ஒரு நாளைக்கு தோசை ஒரு நாளைக்கு உப்புமா இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்றோம் ஏன்னா நம்ம சுவாவமே வந்து நிறைய வெரைட்டிஸை அனுபவிக்கிறதுங்கிறது ஆனால் அது நல்ல விஷயத்தில் கொண்டு போகும் மனதுக்கு தகுந்த மாதிரியே கொண்டு போகணும் அதுக்காகத்தான் ஈஸ்வரகா ஏக்கஹா ஏக்கம் சத் இருப்பவன் கடவுள் ஒருத்தந்தான் ஆனாலும் அந்த கடவுளை வந்து நாம் ஒரே வடிவத்தில் பார்க்கறதுக்கு மனசுக்கு ஆரம்ப நிலையில் ஒப்பார் அதுக்கு பிறகு நல்லா அபியாசம் பண்ணியாச்சுன்னா கடவுளை வடிவம் இல்லாமையே புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி உண்டு வடிவம் தேவையில்லை ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லானுக்கு ஆயிரம் நாமங்கள் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ மாணிக்க வாசகர் சொல்கிறார் கிடையாது ஒரு நாமம் அவனுக்கு கிடையாது ஆனால் ஆயிரம் நாமங்கள் அவனுக்கு பாடுறோம் சகசிரநாமம் சொல்கிறோம் அப்போ நீங்கள் இன்னொன்னு சேர்த்துக்கணும் ஆயிரம் உருவங்கள் ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லானுக்கு ஆயிரம் நாமங்கள் நீங்கள் அதை சேர்த்துக்கணும் ஆயிரம் உருவங்கள் நாம் அதை கற்பிக்கிறோம் உண்மையிலேயே கடவுளுக்கு வடிவம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் பாட்டெல்லாம் இருக்குது ஆக வந்து உருவமாக இருக்கிறது அந்த உருவத்திலேயும் பல்வேறு உருவங்கள் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பிஸ்கட்டு மிட்டாய் வாங்கி கொடுக்குறோம் ஒரே பிஸ்கட்டு தான் இந்த குருவி பிஸ்கட்டு கிளி பிஸ்கட்டு அணில் பிஸ்கட்டு எலி பிஸ்கட்டு புலி பிஸ்கட்டு இத்தனை பிஸ்கட்டு வாங்க எல்லாத்துலேயும் பிஸ்கட்டு டேஸ்ட்டு ஒன்று தான் ஆனால் பிஸ்கட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு பிஸ்கட்டுனுடைய ரூபம் வேறே இன்னொரு இன்னொரு பிஸ்கட்டினுடைய ரூபம் வேறே வடிவம் வேற இருக்கிறதுனால பேரும் வேறையாக மாறிடுறது ஆனால் சுவை ஒன்று தானே சுவையில் மாற்றம் கிடையாது அதே மாதிரி இதெல்லாம் திருஷ்டாந்தம் அதே மாதிரி கடவுள் ஒருவரே அந்த ஒரே கடவுளுக்கு ஒரே கடவுளை வணங்குறதுக்கு பக்குவம் வேணும் அதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும் ஆனால் வந்து என்ன பண்ணுறோன்னா பல வடிவங்களில் காட்டுறோம் பொருள் ஒன்று வடிவங்கள் பல அப்படி புரிஞ்சுக்கணும் இறைவன் ஒருவரே அவருக்கு வடிவங்கள் பல உண்மையில் அவருக்கு வடிவம் இல்லை வடிவம் இல்லை என்றாலும் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக சாஸ்திரங்கள் வடிவங்களை நமக்கு உபதேசம் பண்ணுகிறது நீ கடவுளை கண்டிப்பாக கும்பிடத்தான் வேணும் கடவுளை சார்ந்திருந்தாதான் உனக்கு நிம்மதி ஆனால் அந்த கடவுளை நீ எந்த ஃபார்மில் வேணாலும் கும்பிடலாம் நீ எந்த வடிவத்தில் வேணாலும் கும்பிடலாம் ஆனால் ஒன்று புரிந்துகொள் விஷ்ணு பக்தன் சிவனை சிவபக்தனை நிந்திக்கிறது சிவபக்தன் விஷ்ணு பக்தனை நிந்திக்கிறதுங்கிறதெல்லாம் மிக மிக அறியாமை ஒரு கதை சொல்லுவாங்க இதுக்கு ஒரு வீட்டில் மச்சனை இருந்தானா ஒரு ஒரு ரெண்டு வீடு பக்கத்தில் பக்கத்து வீடு ஒரு வீட்டில் ஒரு நாய்க்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தாங்க அதே பேர் அவங்க வீட்டு மச்சனுக்கும் பேர் இருந்தது நாய்க்கும் அந்த ஆளுக்கு ரெண்டு பேருக்கு மணின்னு வச்சுங்களேன் நமக்கு சிம்பிளாக புரியும் இது இந்த இந்த வீட்டில் இருக்கிற ஆளுக்கு பேரும் மணி அவங்க வீட்டு நாய்க்கு பேரும் மணி நாய்க்கு பேரும் மணி இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆள் என்ன சொல்கிறார் மணியை திட்டுற போது மணியை வந்து இந்த இந்த மணிக்கு வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளெல்லாம் கண்ட கண்ட வீட்டுக்குள்ளெலாம் நுழையுது அப்படின்னு சொன்னால் இவர் வந்து அர்த்தத்தை மாற்றி விட்டார் இவர் என்ன நினச்சி விட்டார்னா ஓ இவ் மச்சனை தான் சொல்லி சண்டைக்கு வந்துட்டார்னு சொல்லுவாங்க அது மாதிரி உண்மையிலேயே சாஸ்திரத்தில் காரிய பிரம்மம் காரண பிரம்மம்னு ரெண்டு இருக்குது அதாவது ஒரு கடவுளை வசதி சொல்கிற போது மற்ற கடவுளாம் அவருக்கு கீழே மற்ற கடவுளெல்லாம் அவருக்கு கீழே அதே கடவுள் இன்னொரு புராணத்தில் எடுத்தால் அவர் வசதியாக சொல்லப்படுவார் விஷ்ணு புராணத்தில் விஷ்ணு பெரியவர் சிவபுராணத்தில் சிவன் பெரியவர் சிவபுராணத்தில் விஷ்ணு வந்து சிவனுக்கு கீழே விஷ்ணு புராணத்தில் சிவன் விஷ்ணுவுக்கு கீழே இதை வந்து நாம் புரிஞ்சிக்காமல் அது வந்து வடிவத்தில் தான் பேதமே தவிர கடவுள் ஒன்று மற்ற கடவுளெல்லாம் இவருக்கு கீழே அப்படிங்கிறது ஒரு வா இதுக்காக உபதேசத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் உண்மையிலேயே விஷ்ணுவும் கிடையாது சிவனும் கிடையாது பிரம்மாவும் கிடையாது இருக்கிற வஸ்தூ ஒன்று தான் சத் விப்ராகா பகுதா வதந்தி இந்த உண்மை புரியாதனால ஜனங்கள் ஆன்மீகத்துக்குள்ளேயும் சண்டை போட்டு கொள்ளுகிறார்கள் இது வந்து விஷ்ணு பெரியவரா சிவன் பெரியவரா உண்மையிலேயே பகவான் பெரியவன் விஷ்ணு ரூபம் சிவரூபம் எல்லா ரூபங்களும் சமமாக உயர்ந்தவை அதனால வந்து இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுங்கிறது கிடையாது எல்லாம் சமமாகத்தான் இருக்குது விஷ்ணுவை கும்பிடுகிறவர்களுக்கு விஷ்ணு ரூபத்தில் பகவான் இருக்கிறார் சிவனை கும்பிடுபவர்களுக்கு சிவன் ரூபத்தில் பகவான் இருக்கிறார் மற்ற தேவியை கும்பிடுபவர்களுக்கு தேவி ரூபத்தில் பகவான் இருக்கிறார் ஆனால் பகவான் ஒருவரே அதில் சந்தேகம் கிடையாது நவராத்திரி வந்தால் அம்பாலா கும்பிடுறோம் சிவராத்திரியாக வந் சிவராத்திரி வந்தால் சிவனாக கும்பிடுறோம் வைகுண்ட ஏகாதசி வந்தால் விஷ்ணுவாக கும்பிடுறோம் இதெல்லாம் மனசை பக்குவப்படுத்துறதுக்காக வச்சுருக்கு இது தெரியாமல் நம்ம வந்து இதுக்குள்ளே வேறு சண்டை நம்ம சண்டையெல்லாம் போய் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்தால் நிம்மதி கிடைக்கும்னு ஆன்மீகத்துக்குள்ளே வந்தா ஆன்மீகத்துக்குள்ளேயும் பிரச்சனை கடவுள் வந்து இந்த கடவுளா அந்த கடவுளான்னு அவங்களே சொல்கிறது இல்லை விஷ்ணுவை வந்து சிவன் கும்பிடறாரா சிவன் விஷ்ணுவை கும்பிடுறாராம் ஸ்லோகங்கள் சொல்லுகிறது எவன் சிவன் சிவனுடைய ஹுதயமாக விஷ்ணு இருக்கிறார் சிவச்ச ஹிரதயம் விஷ்ணு விஷ்ணுவஸ்ட ஹதயம் சிவ எவன் இவர் இவ்விருவருக்குள் வேற்றுமையை அவன் நிலையான நரகத்துக்குச் செல்வான் அப்படின்னு ஸ்லோகம் சொல்கிறது இப்போ இதிலிருந்து என்ன அர்த்தம் தெரிகிறதுனா தெய்வங்களுக்குள் பேதம் கிடையாது ரூபேதம் நது தேவபேதா இது நல்லா மனசுல பதிச்சுக்கணும் ரூபங்களில்தான் வேற்றுமையை தவிர தெய்வத்தன்மையில் வேற்றுமை இல்லை நம்மளே அல்பமாக ஒரு புத்தியும் இல்லாத ஒரு சக்தியும் நம்மளையே தெய்வம்னு சாஸ்திரம் சொல்லும் பொழுது அந்த தெய்வங்களுக்குள்ள நாம் வந்து வேற்றுமையை பாராட்டலாமா எல்லாம் ஒன்று எல்லாம் மனிதர்களும் தெய்வமே விலங்குகளும் தெய்வமே மரங்களும் தெய்வமே பூமி பஞ்சபூதங்களும் தெய்வமேனு சாஸ்திரங்கள் சொல்லும் பொழுது அந்த தெய்வத்துக்குள்ள தாரதமியம் பார்த்தோமே ஆனால் இதை காட்டிலும் முட்டாள்தனம் இருக்க முடியாது அதனால் சொல்லுகிறார் ஒன்று என்று இரு பாட்டுக்காக தான் அர்த்தம் சொல்லிகிட்ருக்கேன் நான் ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதுங்க இன்னமும் தேவையில்லாதான் சொல்ல பாட்டில் சொல்லியிருக்கேன் தெய்வம் உண்டென்று இரு அது ஒன்றென்று இரு ஒன்றென்று இரு தெய்வம் உண்டென்று இருந்தால் பாட்டுனுடைய ஆடர் ஆனால் நம்ம அர்த்தம் எப்படி பண்ணிக்கிறோம் தெய்வம் உண்டென்று இரு அது ஒன்றென்று இரு உயர் செல்வமெல்லாம் அன்று என்று இரு எல்லா பணமும் காசும் நம்ம கூட வரப்போவதில்லை இந்த உடம்பு வந்தது உடம்பு கொண்டு போ உடம்பு போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை இடையில்தான் நாம் சம்பாதிக்கிறோம் அதை சம்பாதிச்ச வச்சு உடம்பை வளர்த்துக்கிறோம் சாப்பிட்றோம் ஏதோ அனுபவிக்கிறோம் அப்புறம் போகும்போது சரீரம் போகும்பொழுது ஒன்றும் கிடையாது அதில் உயர் செல்வம் எல்லாம் அன்று என்று இந்த உயர்ந்த செல்வம் நீ நினைக்கிற செல்வம் இருக்கே எல்லா செல்வம் மாடு மனை போனால மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்புன் போனால் என்ன கிளியே குறுநகை போதுமடி குமரன் குறுநகை போதுமடிங்கிறார் பாரதியார் எவ்வளோ தைரியம் எவ்வளோ சொல்லணும் அவருக்கு மாடு போனால் என்ன மாடு போனால் என்ன மனை என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்பொன் போனால் என்ன நிறைய போனால் நமக்கு என்ன முருகனுடைய சிரிப்பு போருங்கிறார் அப்போ அந்த சிரிப்பில் இருக்கிற ஆனந்தம் பணத்தில் இல்லை மாடு மனையில் இல்லை சுற்றமில் இல்லை அந்த அளவுக்கு பகவானிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறார் ஆனால் இதுக்காக வேண்டி பணங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது பணத்தை பயன்படுத்தணும் பணத்துக்கு அடிமை ஆகிடக்கூடாது அதுவே தான் நமக்கு பெரிய இடத்துல எல்லாம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பணத்துக்காக சண்டை போட்டுக்கிறோம் கோடிக்கணக்கான ரூபாய்க்காக அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா பணம் பிரதானமாகிடுறது அண்ணன் தம்பி உறவெல்லாம் பின்னாடி போயிடுறது அப்போ இந்த பணத்தினால் என்ன நன்மை ஏற்பட போகிறது பணம் வந்து சுகத்தை கொடுக்கறது மாத்திரம் அல்ல துக்கத்தையும் தான் கொடுக்கறது அதனால் ஜாகிரதையாக இருக்கணுங்கிறார் செல்வம் அன்று என்று இரு இதெல்லாம் நமக்கு கிடையாது பையன் வளர்ந்தாச்சுன்னு சொன்னால் பையன் கிட்ட இருந்தே பயமாக இருக்குமா புத்திராதப்பி அவன் வந்து எப்போ எனக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்கிறேன்னு கேட்பான் ஆகையினால அவன் வந்து ரொம்பவும் மிரட்ட ஆரம்பித்தா என்ன பண்ணுறது பையன் இப்போ ஜாக்கிரத்தையாக இருக்குன்னு எடுத்துக்க எல்லா இடத்துலையும் எப்படின்னு அர்த்தம் கிடையாது ஆனால் வீட்டுக்கு வீடு வாசப்படி சொல்கிறோம் இல்லையா சர்வத்ரைஷா விஹிதா ரீதி ஏதோ இது வந்து ஒருத்தர் வீட்டில் இன்னொரு வீட்டில் இல்லை உலகம் முழுக்க இது இருக்குது பெரும்பாலான இடங்களில் இந்த பிரச்சனை இருக்குது ஆகையினால் உயர் செல்வம் எல்லாம் அன்று என்று இரு மனசுக்கு பார்த்து சொல்கிறார் ஏ மனமே உனக்கு நான் இந்த உபதேசத்தை பண்ணுகிறேன் கேட்டுக்கொள் தெய்வம் உண்டு என்று இரு அது ஒன்றே என்று இரு உயர் செல்வமெல்லாம் அன்று என்று இரு அது நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் பணத்தினால் நமக்கு முழுமையான மகிழ்ச்சி வரப்போவதில்லை ஓரளவு மகிழ்ச்சி பணத்தினால் கிடைக்கக்கூடும் ஆனால் அந்த மகிழ்ச்சி அளவானதுதான் மேல் பணத்தால் மகிழ்ச்சி கொடுக்க முடியாது வந்து சில வந்து பணத்தை தூக்கி எறிகிறோன்னு வச்சுக்கோங்க பணம் பணம் தான் இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க அந்த பணத்தை வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பணத்தை எடுப்பாங்களா எடுப்பாங்களா ஏன் எடுக்கிறது இல்லை பணம் தானே உனக்குத்தான் பணத்தில் ஆசை இருக்குல்ல மரியாதையாக கொடுக்கணுங்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் பணம் மாத்திரம் முக்கியம் இல்லை மரியாதையும் முக்கியம் அப்போ அதுக்கு மேலே ஒன்று எதிர்பார்க்குறோம் நாங்கள் ஏன்னா பணத்தை தான் லட்ச ரூபாய் தூக்கி வீச பணம் தான் சந்தோஷம் கொடுக்குமே இந்த வச்சுக்கோ அப்படின்னா கொடுக்குறதுலேயும் ஒரு மரியாதை வேணும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து மரியாதை இல்லாமல் ஒருத்தர் பணத்தை கொடுத்தாருனா அந்த பணம் வேண்டான்னு சொல்கிறோம் என்ன தெரியுறதுண்ணா பணத்தை காட்டில் நம்ம வேறு என்ன இன்னொன்று விரும்புகிறோம் மரியாதையை விரும்புகிறோம் ஒரு கணவன் வந்து மனைவிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறான்னு வச்சோம் அவர்கிட்ட அன்பாக ரெண்டு வார்த்தை மாத்திரம் பேசுகிறதே கிடையாது எல்லாம் உனக்கு தான் வேண்டி நகை கொடுத்துட்டேன் உனக்கு துணியை கொடுத்துட்டேன் உனக்கு ஒரு பங்களா கொடுத்துட்டேன் சமையலுக்கு ஆள் போட்டுட்டேன் எல்லாம் வசதி பண்ணிட்டேன் டிவி வாங்கி வச்சுட்டேன் எல்லாம் வச்சுட்டேன் சௌரியமாக இரு அப்படின்னு சொன்னால் ஒய்ஃப் சொல்லுவா இதெல்லாம் நீயே வச்சுக்கோ கூட இருந்து பேசணும் ரெண்டு வார்த்தை பேசணும் பேசலேன்னு சொன்னால் அப்புறம் என்ன தாம்பத்தியம் அது அப்போ அதிலேருந்து என்ன தெரிகிறது இத்தனைலாம் இருந்தால் போகாது அன்பா பேசணும் தன்னுடைய உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளணும் அப்போ நமக்கு வந்து ஃபிசிக்கல் லைஃப் மாத்திரம் இல்லை இமோஷனல் லைஃப் இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கை இருக்குது பெரிய நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க பெரிய மாளிகையில் வந்து கணவனு மனைவியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க குடிசையில் ரெண்டு கணவன் மனைவியும் பிரியமாக இருக்கிற மாதிரி கதைகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா பணம் மாத்திரம் நமக்கு முக்கியம் இல்லை பகவான் தான்ப்பா நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் பணத்தினால கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஒரு அளவு இருக்குது அதுக்கு மேலே சந்தோஷம் வேணும்னா பணம் கிடை கொடுக்காது அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் கடவுள்தான் ஆகையினாலே சொல்கிறார் உயர் செல்வம் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நினைத்து விடாதே முழுக்க முழுக்க செல்வமே மகிழ்ச்சியை கொடுத்து விடும் என்று நினைக்காதே சமீபத்தில் ஒருத்தர் சொல்கிறார் வாழ்க்கையில் வெற்றியடைய மூன்று வழிகள் அப்படி சொல்கிறார் வாழ்க்கையில் வெற்றி அடைய மூன்று வழிகள் உனக்குன்னு எந்த பிரின்சிபலும் இருக்கக்கூடாது கொள்கை அது இதெல்லாம் வச்சுக்காது எல்லாத்தையும் மூட்டைக்கட்டு அப்புறம் உன்னுடைய தொழிலையோ உன்னுடைய உத்தியோகத்திலேயோ எதை யாரெல்லாம் எதிரிகளாக இருக்காங்களோ அவங்கள எப்படியெல்லாம் ஒழிச்சி கட்டணுமோ ஒழிச்சிக்கட்டு பணத்தை தவிர வாழ்க்கையில் எதையும் குறிக்கோளாக கொள்ளவே கொள்ளாதே இப்படி இருந்தால் நீ வெற்றி பெறுவாய் இப்படி இருக்கு இந்த மூன்றையும் நீ வந்து மனசில் வச்சுக்கும் பணம் பணம் பணம் பணம் பணத்தை தவிர வேறு லட்சியம் வச்சுக்காது ஏதாவது கொள்கை அது இது எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும் அதாக இருக்கணும்னா வச்சுருந்தேன் அதெல்லாம் தூக்கி போடு நம்ம அவன் தப்பாக நினச்சிக்குவானே அது இப்படி பண்ணால் பிஹேவ் பண்ணால் வித்தியாசமாக நினச்சிக்குவானே அப்புறம் நமக்கு ரிலேஷன்ஷிப் போயிவிடுமே அதெல்லாம் தூக்கி போடு பணம் முக்கியம் இதுதான் இப்போ வந்து இந்த மெட்டீரியலிசம் இந்த வந்து ப பொருள்களே தான் வாழ்க்கைக்கு முக்கியமானது அப்படிங்கிறது ஒரு கொள்கை ஆனால் அது இல்லைங்கிறார் பட்டிடத்தார் அதில் ஊரின ஆள் நமக்கு தெரிஞ்சு நல்ல ஊரின ஆள் அந்த விஷயத்தில் பெரிய வியாபாரி அவர் சொல்லுகிறார் உயர் செல்வம் அன்று என்று இரு இந்த செல்வம் எல்லாம் நமக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நினைக்காதே பசித்தோர் முகம் பார் பசிச்சிருக்கிற ஜனங்களுடைய முகத்தை பார் அப்படி பார்க்கும் பொழுது தெரியும் வந்து என்னெல்லாம் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வைத்து கொண்டு இப்படி வாழ்கிறோம்ங்கிற பொழுது நாளைக்கு வந்து பசிச்சிருக்கிற ஜனங்களுக்கு முகத்தை பார்க்கும் பொழுது நம்ம இவ்வளவெல்லாம் வச்சுருக்கோமே அவங்களுக்கு என்ன நம்மளால் முடிஞ்சது செஞ்சோம் இல்லை அவங்களுடைய முகத்தை பாருங்கிறார் அவர் இருக்கிறது ஒரு ஊர் அவர் பட்டினத்தார் காவிரி பூம் இருந்தார் அங்கே நிறைய செல்வந்தர்கள்லாம் இருக்கார் இருக்காங்க இவர் ஒருத்தர் சாமியார் ஆகிட்டார் இவர் ஒருத்தர் தான் சாமியாராக இருக்கார் அத்தனை பணக்காரங்களில் இவர் ஒருத்தர் தான் சுவாமியாக மாறியிருக்கார் அவர் சுவாமியாக மாறினவர் அவர் தம் மனசுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி சொல்கிறார் ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்தும் உயர் செல்வம் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் அப்படின்னா அது அர்த்தம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யு அர்த்தம் தேயம் தீன ஜனாயச்ச வித்தம் சங்கராச்சாரியார் சொல்கிறார் இல்லையா நீ தனமும் படி சகசரநாம பாராயணம் பண்ணு விஷ்ணுவை தியானம் பண்ணு நல்லவங்களோட சேர்ந்து இரு பொருளை எதா முடிஞ்சதை இன்னொருத்தனுக்கு தானம் பண்ணு இது அத்தனையும் அவர் சொல்கிற மாதிரி இங்கேயும் இவர் சொல்லுகிறார் பசித்தோர் முகம் பார் பசித்தோர் முகம் முகத்தை பாரு பசித்தவங்களுக்கு முகத்தை பாருன்னு அர்த்தம் இல்லை பசித்தோர் முகம் பசித்தவர்களுடைய முகத்தை பார்த்து அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்து அவர்களுக்கு பசியை நீக்கி அவர்களுடைய முக வாட்டத்தை நீக்குன்னு அர்த்தம் அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய வாட்டத்தை நீ நீக்க வேண்டும் என்பது பொருள் பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்று என்று இரு நல்லமும் நல்லறம்னா என்ன அர்த்தம் நல்ல புண்ணிய காரியங்கள் நல்ல செயல்கள் அது மாத்திரம் இல்லை நல்ல குணங்கள் இதெல்லாத்தையும் சேர்த்து அறம்னு எடுத்துக்கணும் வள்ளுவர் சொல்றார் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈணும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு முக்தியும் கொடுக்கும் பணமும் கொடுக்கும் எவனுக்கு புண்ணியத்தில் இச்சை இருக்கோ அவனுக்கு நல்ல காரியத்தில் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவனுக்கு சிறப்பு வரும் செல்வமும் வரும் மோட்சமும் கிடைக்கும் இந்த உலகத்துலேயும் அவன் நிம்மதியாக வாழ்வான் இந்த உலக வாழ்க்கையிலையும் அவனுக்கு நிம்மதி இருக்கும் அதாவது விவகாரத்துலேயும் அப்புறம் மனசுலேயோ ஆழ்ந்த அமைதி கிடைக்கும்னு வள்ளுவர் சொல்கிறார் அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அறத்தினால் வர்றது சந்தோஷம் மற்றதுனால வர்றது உண்மையான சந்தோஷம் கிடையாது அதனால் நல் நட்பும் நன்று என்று இரு அப்போ நல்லறமும் நட்புங்கிறதுல ரெண்டு சேர்த்துக்கணும் நல் அறம் நல்ல புண்ணிய காரியத்தை செய்கிறது நல்லதுன்னு நெனை அறம் செய்ய விரும்பு விரும்புங்கிற போதே தெரியறதில்ல பண் விரும்ப விருப்பம் வராதுன்னு ஆகையினால் விரும்பு சொல்கிற போதே தெரிகிறது நமக்கு விருப்பம் வராது ஆனால் விரும்பி பண்ணு அதான் நன்று என்று இரு நல்ல காரியத்தை செய்கிறதாப்பா நல்லது எத்தனை நாளைக்கு உலகத்தில் இருப்போம் நமக்கு கேரண்டி கிடையாது இன்றைக்கு இருப்போமோ நாளைக்கு போவோமோ தெரியாது அதனால் நல்லதை பண்ணுப்பா நல்லவங்களோட சேர்ந்து நல் நட்பும் நன்று என்று இரு நல்ல நட்பும் நல்லது சேர்ந்தா நல்லவங்களோட சேரணும் இல்லாட்டி யாரோடையும் சேரக்கூடாது சதா தியஜா ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது தியஜதுர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் குரு புண்ணிய மகோராத்திரம் ஸ்மர நித்யம் அனித்யதாம் அற்புதமான ஸ்லோகம் இது அதாவது துர்ஜன சம்சர்க்கம் தியஜ கெட்டவங்களோட சேர்றத நீக்கு பெரும்பாலும் செயற்கையினால் கெட்டு போகிறவங்க நிறைய பேர் நல்ல ச நல்ல சேர்க்கை இருக்காது சில பேர் சொல்லுவாங்க நான் அவங்களோட சேர்ந்தாலும் அவங்களோட அப்படியே ஒட்டிட மாட்டேன் மிங்கிள் ஆகிட மாட்டேன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளையும் அறியாமல் அந்த வாசனை உள்ளே போயிடும் ஆகினால கூடிய தீயவர்களோடு சேராமல் இருப்பது நல்லது தீயவர்கள்லாம் என்ன அர்த்தம் தீய பேச்சுக்கள் தீய சிந்தனைகள் தீய செயல்கள் நம்ம தெரியும் அதாவது இன்னொருத்தருக்கு துன்பம் தரக்கூடிய சொற்கள் இன்னொருவருக்கு துன்பம் தரக்கூடிய சிந்தனைகள் இன்னொருவருக்கு துன்பம் தரக்கூடிய செய்கைகள் இதெல்லாம் தான் தீயதுன்னு சொல்கிறோம் தீமைக்கு என்ன சாமி லட்சணம்னு கேட்டு விடலாம் திடீர்னு சரி இவங்கள்லாம் கெட்டவங்கன்னு சொல்கிறீங்களே கெட்டவன் சொல்கிறதுக்கு என்ன லட்சணம்னா அவன் வந்து கெட்டதையே பேசுகிறான் கெட்டதுன்னா என்ன அதுக்கு பதில் சொல்லுங்கோ கேட்டால் இன்னொருத்தனை ஹிம்சை பண்ணுறது அது கெடுதல் வார்த்தைகளால் ஹிம்சை பண்ணுறது எண்ணங்களால் ஹிம்சை பண்ணுறது சரீரத்தினால ஹிம்ச பண்றது இதெல்லாம் தான் கெடுதல்னு பேர் அதனால இங்க சொல்றாங்க பெரியவங்க எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்றது தியஜ துர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் சாதுக்களுடைய நல்லவர்களுடைய சேர்க்கையை நாள்தோறும் நாடியிரு குரு புண்ணியம் அகோராத்திரம் இரவும் பகலும் புண்ணியத்தை செய் ஸ்மர நித்தியம் அனித்தியதான் எது நிலைத்தது எது நிலையில்லாதது என்பதை அடிக்கடி நினைத்துப்பார் வாழ்க்கையில் எது நித்தியமானது எது அனித்தியமானது உடம்பு நித்தியம் கிடையாது நம்ம வச்சுருக்கிற பணம் நித்தியம் கிடையாது நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வீடு நித்தியம் கிடையாது எல்லாம் அனித்தியம்தான் புரிஞ்சுக்கணும் அதுக்காக அனித்தியத்தை விட்டு ஓடி போகிறது இல்லை இது அனித்தியம்னு புரிஞ்சுட்டு இருந்தோம்னா அது என்றைக்காக ஒரு நாள் புரிஞ்சால் போகாது தனோ நினச்சி பார்க்கணும் அப்படி தனம் நினச்சி பார்த்தோம்மானால் நம்ம வந்து அளவுக்கு மீறி எந்த ஒரு செய்கையிலையும் ஈடுபட்டுட மாட்டோம் எப்போவுமே நாம விழிப்பு உணர்வோடு இருப்போம் அலர்ட்டாக இருப்போம் அதை மீறிட மாட்டோம் அந்த வரம்பை மீறி போகிறதுங்கிறது இருக்காது நமக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் இல்லை நல்லமும் நட்பும் நன்று என்று இரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்று இரு நடு நீங்காமலே நடு நீங்காமலேனா மனதினுடைய சமநிலை தவறக்கூடாது நமக்கு அடிக்கடி சமநிலை மாறுகிறது சமநிலைன்னா என்ன்த்தோம் இங்கிலீஷில் பேலன்ஸ்டு மைண்டுன்னு சொல்லுவோம் தமிழில் வந்து நடுநிலை இந்த நடுநிலைன்னா என்ன்த்தோம் இன்பமும் துன்பமும் நம்மளை வந்து ரியாக்ட் பண்ண வைக்கும் ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த துன்னைக்கு வந்து காலம்பறை யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டிட்டு போயிட்டார்னு வச்சோம் திட்டிட்டு போயிட்டார் அப்படின்னா சரி இன்றைக்கி மத்தியானம் பிரார்த்தனை கடவுளுக்கு பண்ணுறது இல்லை ஏன்னா என்னை யார் திட்டுறது என்னை வந்து இப்படி திட்ட வச்சுட்டாரே கடவுள் அப்படின்னு சொல்லி அது மனசை பாதிச்சிருது அது யாரோ நிந்தனை பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு தவறு நடந்துருக்கு அந்த தவறானது மனசை பாதிச்சிருக்கு கடவுளை பிரார்த்தனை பண்ண மாட்டேன் அது மாத்திரமில்லை அந்த ஆளுக்கு பழிக்கு பழி வாங்குவேன் இல்லாட்டி இன்னொருத்தட்ட அந்த ஆளை பற்றி சொல்லி கொடுப்பேன் இப்படி மனசில் வந்து அதை பற்றி அதை போட்டு போட்டு உழப்பின்ண்டே இருக்கோமே அதுதான் சமநிலை தவறுறது இது வந்து சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் இந்த சமநிலை மாறும் ரொம்ப இன்பம் வந்தாலும் ஆரம்பத்திலே இதை பற்றி இப்போ பேசினேன் திரும்பவும் இந்த வார்த்தை வந்திருக்கு இந்த மனசில் சஞ்சலம்ங்கிறது சுகம் வந்தாலும் வரும் துக்கம் வந்தாலும் வருங்கிறது சொற்பொழிவு தொடங்குற சொன்னேன் அதே தான் திரும்பவும் அவருடைய பாடல்லேருந்து தெரிகிறது நடு நீங்காமலே இருப சுகம் வந்தாலும் குதிக்காதே ரொம்ப துக்கம் வந்தாலும் துள்ளாதே துன்பத்தில் இன்பத்தில் துள்ளாமலும் துன்பத்தில் துடிக்காமலும் இருக்க பழகிக்கொள் அதெல்லாம் உலகத்தின் சுபாவம் சுக யாரும் விடுபட முடியாது ஆகவே அதை புரிந்து அர்த்தம் நடு நீங்காமலே இருன்னு சப்ளை பண்ணிக்கணும் நடு நீங்காமலே இரு நமக்கு இட்டபடி என்றென்று நல்லா உழ கஷ்டப்படு முயற்சி பண்ணு விடாத நேரத்தை வீணாக்காத நல்லா கஷ்டப்படு எல்லாம் பண்ணு ஆனால் என்ன நமக்கு கிடைக்குமோ அது கிடைக்கும் என்பதை உணர்ந்து வாழ்வாயாக நமக்கு இட்டபடி என்று கடவுள் நமக்கு என்ன நம்ம பெரியவங்களே சொல்லுவாங்க நமக்கு என்ன கடவுள் பிச்சை போட்டாரோ அது தான் விடிம்பாங்க அது நல்ல ஒரு பாவனை நல்ல ஒரு ஆட்டிடியூட் அதைத்தான் சொல்கிறார் நமக்கு இட்டபடி என்றென்று நமக்கு என்னமோ பகவான் கொடுத்துருக்கார் போர் அப்படின்னு இரு மனமே உனக்கே உபதேசம் இதே ஓ மனமே உனக்கு இதே உபதேசம் இதுதான் உபதேசம் தெய்வம் உண்டென்றிரு ஒன்று அது ஒன்றென்றிரு ரெண்டு உயர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு செல்வத்துக்கு செல்வத்தினால முழுக்க மகிழ்ச்சி வரும்னு நினைக்காதே பசித்தோர் முகம்பார் ஏழை மக்களுக்கு உதவி செய் நல் அறமும் நட்பும் நன்று என்றரு நமக்கு வாழ்க்கையில் நல்லது என்னென்னா புண்ணிய காரியமும் நல்லவங்களுடைய உறவும் தான் நல்லதுன்னு நினை நடு நீங்காமல் இரு எந்த சூழ்நிலையிலும் மனசை சஞ்சலப்பட வச்சுக்காதே அமைதியாக இருந்து பழகு இதுதான் உனக்கு உபதேசங்கிறார் இது அடிக்கடி நாம் பண்ணினாத்தான் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது சமாளிக்க முடியும் பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்க நல்லா இருக்கிற போதே இது மாதிரி விஷயங்களெல்லாம் படித்து தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணிக்காமல் கஷ்டம் வரும்போது ஓடுறாங்க கஷ்டம் வரும்போது ஓடினா அவங்க வந்து பெரியவங்க வந்து ஏதாச்சும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா அதுக்கு செய்கிறதுக்கான சக்தி இல்லை கஷ்டம் வரும்போது தியானம் பண்ணால் கஷ்டம் கஷ்டம் நீங்கிடுமா தியானமே பண்ண முடியாது கஷ்டம் அவ்வளோ பலமாக இருக்கும் கஷ்டம் அவ்வளவு பலமாக இருக்கும் பொழுது எப்படி தியானம் பண்ண முடியும் நாம் நதா நிதானமாக நன்றாக இருக்கிற காலத்திலேயே போகிற ஊருக்கு புண்ணியம் தேடுனா போகிற வழிக்கு புண்ணியம் தேடும்பாங்க ஆக என்னால் நல்லா இருக்கிற காலத்திலேயே நமக்கு வந்து பிரச்சனை ரொம்ப சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ஒரு நடுமையாக இரு சாதாரணமாக இருக்கிற காலத்திலையே நம்ம நல்லா சாதனை எல்லாம் பண்ணிட்டோன்னு வச்சுங்க அப்போ நாளைக்கு ஒருவேளை யாராவது சாதனை பண்ண சொன்னால் நமக்கு சுலபமாக இருக்கும் நமக்கு கஷ்டம் வரும்போது திடீர்னு போய் ஒரு ஆன்மீக சாதனையை மேற்கொண்டால் முடியாது அப்புறம் என்ன சொல்லுவாங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்றான் எப்படி அது சரியில்லை நீ அதுக்கு நீ அதுக்கான முயற்சியை சரியாக பண்ணாததுனால அதை எப்படி சரியில்லைன்னு சொல்ல முடியும் உனக்கு வில் பவர் இல்லை உனக்கு வந்து அதை செய்யக்கூடிய சக்தி இல்லை அதை குறை சொல்ல முடியாது பெரியவங்கனால் ரொம்ப அழகாக இந்த திடீர் புளியோதரை சாம்பார் பொடி அது மாதிரிலாம் கிடையாது ஆன்மீகம் நீ வந்து இப்போ இப்போ பண்ணினேனா இப்போ இங்கே தொட்ட உடனே உனக்கு மோற்றம்னா நான் வா பக்கத்தில் வா நான் உனக்கு ஒரு வீபூதி கொடுக்குறேன் இப்படி தலையை தொடுறேன் உன்னோட கஷ்டமெல்லாம் தீந்துதுன்னு அப்படின்னா வாயில் வேணால் சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து ப்ர அபியாசம் அதுக்காக வேண்டி நாம் சாதனைகளில் ஈடுபட வேண்டாமா நாம் முழு முயற்சி எடுத்தாலே எத்தனை பிறவியில் பண்ணியிருக்கிற பாபங்கள்லாம் தொலைஞ்சது சரி பண்ணியாகணும் ஆனால் இது எடுத்த உடனே வந்துடக்கூடியதில்லை மனசுக்கு அபியாசம் பண்ணணும் அதுக்கு தான் இவ்வளோ அழகாக சொல்கிறார் தாய் பட்டினத்தாருடைய பாடல்களில் அற்புதமான பாட்டு இது ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடுநிலை நீங்காமே நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உனக்கே உபதேசம் இதே அது மாத்திரமில்லை அடுத்த வரி பா அடுத்த பாடல் நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு பொம்மலாட்டமென்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தை வாழ்வை குடங் கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே அடுத்த பாட்டு நாட்டமென்றே இரு நாட்டம் என்றே இருன்னு புஸ்தகத்தில் இருக்குது நாட்டம் ஒன்றே இருன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் நாட்டம் ஒன்றே இரு கடவுள் விஷயத்தில் தான் ஒன் நாட்டம் இருக்கணும் மற்றதுலாம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை இப்போ நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு எல்லோருக்கும் தொழில் இருக்குது விவசாயம் இருக்குது காரியங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் செய்யணும் ஆனாலும் நம்ம மனசில் ஒரு பக்கம் கடவுள் கிருஷ்ணரே கீதையில் சொல்கிறார் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்த நீ எப்பொழுதும் என்னை எண்ணிக்கொண்டே காரியங்களை செய் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உபதேசமும் கேள்விப்படுறோம் ஒரு கையினால் கடவுளை பிடித்துக்கொள் மற்றொரு கையினால் உலக காரியங்களையெல்லாம் செய்து கொண்டிரு நேரம் கிடைக்கும் பொழுது இரண்டு கைகளாலும் கடவுளை பிடித்துக்கொள் என்ன அர்த்தம் ரெண்டு கையை நிஜமாக இங்க இங்கே நிற்கிறாரா என்ன கடவுள் அப்படிலாம் கிடையாது மனசில் ஒரு பக்கம் எப்போவுமே கடவுளுக்கு தான் இடம் ஜாஸ்தி மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் மனசே ஒரு அரை மாதிரி பண்ணிடணும் அதில் வந்து முக்கால் பகுதி கடவுளுக்கு கொடுத்துடணும் கால் பகுதி உலக விஷயத்துக்கு வச்சுக்கணும் அப்புறம் நேரம் கிடச்சது அந்த பகுதியும் கடவுளால் நிரப்பிடணும் அப்போ தான் நமக்கு முழுமையான சாந்திங்கிறத அனுபவிக்க முடியும் இல்லாட்டியும் முடியாது ஆக நாட்டம் ஒன்றே இரு எனக்கு வந்து பணமோ பதவியோ ஒரு நிறைய பேர்கிட்ட கேட்டால் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு எனக்கு என்ன என் எத்தனை ஆசை இருக்குதுன்னு கேட்டால் பத்து ஆசை இருக்குது பதினஞ்சு ஆசை இருக்குது இப்படி நிறைய ஆசை தான் இருக்குமே தவிர ஒரே ஆசை தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறது இல்லை அப்படியே ஒரே ஆசைதான்னு சொன்னால் இப்போ ஒரே ஆசை இது அப்புறம் ஆசை மாறிடும் அப்போ வந்து ப வயசாக வயசாக ஆசை மாறிண்டே போகிறதே தவிர ஆசை வந்து நிற்கிறது இல்லை இவர் சொல்கிறார் கடவுளை அடைய வேண்டும் மகிழ்ச்சியை அடைய வேண்டும் மனசு எப்பொழுதும் சமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நாட்டம் உனக்கு இருக்கட்டும் மற்ற நாட்டம் உனக்கு வேண்டாம் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உந்தன் குறைகளற்குக் கற்றாவின் மனம்போலக் கசிந்து உருக வேண்டுவனே வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே நீங்கள் மகான்களுடைய புத்தகமெல்லாம் படித்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் நமக்கு இது வந்து என்னென்னா அதிலெலாம் இன்ட்ரெஸ்டே வர்றதில்லை மகான்களுடைய புஸ்தகத்தில் நமக்கு இந்த இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிஞ்சு போகிற குமுதம் விகடன் கல்கி அனித்தியமான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது என்ன இப்படி ஒரே விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்க முடியுமா காலம்புரை இருக்கிற நியூஸ் பேப்பருக்கு சாயங்காலம் வேல்யூ கிடையாது மத்தியானமே வேல்யூ கிடையாது ஆனால் திருநாவுக்கரசர் தேவாரம் எத்தனையோ வருஷமாக இருக்குது காரணம் என்னென்னா அதில் இருக்கிற விஷயங்கள் அப்படி அது வந்து எந்த காலத்துக்கும் சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் அதில் இருக்குது அதனால அது நமக்கு வந்து மனசில் பதியக்கூடியதாக இருக்கிறதுனால அது எப்பவும் அந்த புஸ்தங்கள்லாம் காப்பாற்றப்படுகிறது இப்போ வந்து எத்தனையோ வருஷத்து நியூஸ் பேப்பர் இல்லாமல் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் தேவாரத்தை வச்சு காப்பாற்றுகிற மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சுட்டா இருக்கும் நியூஸ் பேப்பர் சேர்ந்துதுன்னா பேப்பர் காரனுக்கு போட்டு போட்டு பாத்திரமாவது ஏதாவது ஒன்று வாங்கிவிடுவேன் நாங்கள் இதுலேருந்து என்ன தெரியாது நியூஸ் பேப்பருக்கு வேல்யூ கிடையாது அதுலேயும் கூட நல்ல விஷயங்கள் வந்தால் தான் கட் பண்ணி வைப்போம் இல்லாட்டி வைக்க மாட்டோம் அப்போ இது மாதிரி பாடல்கள் கருத்துக்கள் தான் ரொம்ப ரொம்ப உத்தமமான செல்வங்கள் அது நம்ம மனசுக்கு ஆறுதலை கொடுக்கறது மிகுந்த ஆறுதலை கொடுக்கக்கூடியது இது மாதிரி விஷம் விஷயந்தான் நாட்டம் ஒன்றே இரு நாட்டம் ஒன்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு குருவினுடைய பாதத்தை நம்பி இரு குருன்னா சாதாரணமாக சொல்லலை சத்குருங்கிறார் சத்குருன்னு சொன்னால் நல்ல குருன்னு அர்த்தம் அப்போ சத்குருன்னு சொல்கிற போதே அசத்குருன்னு ஒன்று இருக்குது திருமூலருடைய திருமந்திரத்தில் படித்தோமானா அசத்குருன்னு ஒன்று இருக்குது அசத்குருங்கிறது இன்னொரு நெறி அப்போ சத்குரு அசத்குரு வேறு அப்போ அசத்குருங்கிறது வந்து வேற இருக்கிறதுனால தான் சத்குருன்னு சொல்கிறார் குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா முதல் லட்சணம் அவருக்கு சாஸ்திரமெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கணும் சாஸ்திர விஷயங்களை அவர் பரிபூர்ணமாக அறிந்திருக்க வேண்டும் அவரிடத்தில் பாபம் இருக்கக்கூடாது அவர் பாப காரியங்கள் எதையும் அவர் செய்யாதவராக இருக்க வேண்டும் ஆசைகளால் அவர் கொல்லப்படாதவராக இருக்க வேண்டும் அப்படின்னா அர்த்தம் ஆசை இருக்கக்கூடாது குருவுக்கு லட்சணம் இதெல்லாம் சாஸ்திரம் நன்றாக படித்திருக்க வேண்டும் அவர் எந்த பாபகாரியங்களையும் செய்யாதவராக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அவருக்கு ஆசைகள் இருக்கக்கூடாது அது மாத்திரமல்ல எப்பொழுதும் பரம்பொருள் சிந்தனையிலேயே இருப்பவராக இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு லட்சணம் சொல்றாங்க நெருப்பு அதாவது விறகு இல்லாத நெருப்பு போல அவர் இருக்கணுமா நெருந்தன இவான் அழகா விறகு கட்டை இல்லாத நெருப்புன்னு சொன்னால் என்ன அர்த்தம் விறகு கட்டை வந்து நெருப்பு எரிச்சிக்கிட்டு நெருப்பு எரி எரிச்சிக்கிட்டே இருக்குது ஆசையும் அப்படித்தான் வாழ்க்கையை எரித்து கொண்டே இருக்கிறது விறகு கட்டை இல்லாத நெருப்பை போலன்னு சொன்னால் எதுலேயும் ஆசை இல்லாத மனசாந்தியோடு அவர் இருக்கணும் ஸ்ரோத்ரியோ பிரிஜினோ காமஹத்தோயோ பிரம்மவித்தமாக பிரம்மன் யுபரத சாந்தோ நெறிந்தன இவானலா இது குரு லக்ஷணம் குருவை பற்றி லக்ஷணம் சொல்லுகிற விவேக சூடாமணி ஸ்லோகம் ஆக அத் இந்த லக்ஷணத்தை உடையவர் குரு அவர் எப்பவும் நமக்கு நல்லதை தான் சொல்லுவார் நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழிய தவிர அவர் வேறு எதையும் சொல்ல மாட்டார் யார் குருன்னா எப்பொழுதும் சிஷ்யனுடைய நன்மையிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பவர் யாரோ அவர்தான் குரு சீடன் நிம்மதியாக வாழ வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நல்ல கருத்துக்களை புரியும் வண்ணம் உபதேசிக்கின்றவரே குரு ஆக குருவுக்கு லக்ஷணம் இத்தகைய லக்ஷணம் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய பாதத்தை நம்புன்னா என்ன அர்த்தம் அவருடைய உபதேசங்களை பின்பற்றுன்னு அர்த்தம் பாதத்தே காலையே பிடிச்சுன்னு உட்காந்துருக்கணும்னு அர்த்தம் இல்லை சர்க்குரு பாதத்தை நம்புன்னு சொல்லியிருக்கு ஆனால் அவங்க காலை கொண்டாங்க உங்கள் பாலுக்கு பால் ஊற்றுறேன் பன்னீரை ஊற்றுறேன் அதுக்கு வந்து சந்தனங்க வச்சு மாலை போடுறேன்னா பிரயோஜனம் கிடையாது அது வந்து காலும் ஒரு நாளைக்கு அக்னியில் மண்ணுக்குள்ளே போட்டு போட புதைக்க போகிறாங்க ஆகையினால் அவருடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ணுன்னு அர்த்தம் மேலும் உள்ள விஷயங்களை மதியம் அந்தரயோகத்தில் நான் சொல்லுகிறேன் ஆகவே இந்த பாடல்ல இந்த வரியோடு நிறுத்திக்கிறேன் முதல் பாட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு எட்டபடி என்றிரு என்றென்றிரு மனமே உனக்கே உபதேசம் இது நீ எழுத நினைக்கிறேன் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு இனி அடுத்தது நாட்டம் ஒன்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பும் மேலும் கருத்துக்களை மதியம் வகுப்பில் விளக்குகிறேன் ஓ பூர்ணமத்பூர் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணய பூர்ணமாதாய் ஹரி ஓ